ஒாவில் பதிவு செய்யப்பட்டது யாவரும் பகிரக்கூடிய படைப்பாக்க பொது உரிமத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்து அறியப்படும் இராமசாமி சமூக சீர்திருத்தத்திற்காகவும் சாதி வேற்றுமையினை அகற்றுவதற்காகவும் மூடநம்பிக்கைகளை மக்களிடம் களைவதற்காகவும் பெண் விடுதலைக்காகவும் போராடியவர் தமிழகத்தின் மிக முக்கியமான இயக்கமாக கருதப்படும் திராவிடர் கழகத்தினை தோற்றுவித்தவர் இவருடைய சுயமரியாதை இயக்கமும் பகுத்தறிவுவாதமும் மிகவும் புகழ்பெற்றது இவர் வசதியான முற்பட்ட சாதியாக கருதப்பட்ட நாயக்கர் என்ற சமூகத்தில் பிறந்திருந்தும் சாதி கொடுமை தீண்டாமை மூடநம்பிக்கை வர்ணாசிரம தர்மம் கடைபிடிக்கும் பார்ப்பனியம் பெண்களை தாழ்வாக கருதும் மனநிலை போன்றவற்றை எதிர்த்து மக்களுக்காக குரல் கொடுத்தார் இம்மனநிலை வளர காரணமானவை மக்களிடையே இருக்கும் மூடநம்பிக்கையும் அந்த மூடநம்பிக்கைக்கு காரணமாக இருக்கும் கடவுள் நம்பிக்கையும் கடவுள் பெயரால் உருவான சமயங்களும் தான் என்பதை கருத்தில் கொண்டு இவரா தீவிர இறைமறுப்பாளராக இருந்தார் இந்திய ஆரியர்களால் தென்னிந்தியாவின் பழம்பெருமை வாய்ந்த திராவிடர்கள் பார்ப்பனரல்லாதார் என்ற ஒரு காரணத்தினால் புறக்கணிக்கப்படுவதையும் அவர்களால் திராவிடர்களின் வாழ்வு சுரண்டப்படுவதையும் கிராமசாமி எதிர்த்தார் அவர் தமிழ் சமூகத்திற்காக செய்த புரட்சிகரமான செயல்கள் மண்டிக் கிடந்த சாதிய வேறுபாடுகளை குறிப்பிடத்தக்க வகையில் அகற்றியது தமிழ் எழுத்துக்களின் சீரமைவுக்கு கிராமசாமி குறிப்பிடத்தக்க பங்காற்றியுள்ளார் இவரின் சமுதாய பங்களிப்பை பாராட்டி யூனஸ்கோ நிறுவனம் புத்துலக தொலைநோக்காளர் தென்கிழக்காசியாவின் சாக்ரடிஸ் சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை அறியாமை மூட நம்பிக்கை அர்த்தமற்ற சம்பிரதாயங்கள் மட்டமான பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றின் கடும் எதிரி என்று பாராட்டுச் சான்றிதழ் வழங்கியுள்ளது இவருடைய பகுத்தறிவு சுயமரியாதை கொள்கைகள் தமிழ்நாட்டின் சமூக பரப்பிலும் தமிழக அரசியலிலும் பல தாக்கங்களை ஏற்படுத்தியவை இவர் இவரா இராமசாமி நாயக்கர் என்ற பெயர்களாலும் தந்தை பெரியார் வைக்கம் வீரர் என்ற பட்டங்களாலும் அறியப்படுகிறார் குடியரசு இதழில் ஆசிரியர் நாயக்கர் என்று தான் பதினெட்டு தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு வரை குறிக்கப்பட்டு இருந்தது இருபத்தி டிசம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி முதல் நாயக்கர் பட்டம் வெட்டப்பட்டது இது குறித்து வே ஆனைமுத்து அவர்கள் பெரியார் களஞ்சியம் எனும் தொகுப்பு நூலில் அவ்வாறாக நாயக்கர் என்ற சொல்லை அவருடைய பெயருக்கு பின்னால் இருந்து நீக்கிவிட்ட நிலையில் நாயக்கர் என்ற பட்ட இல்லாமல் அவரது பெயரை அவருக்கு உரிய பெருமையை குறைத்துவிடுமோ என நம் இன பெருமக்கள் அஞ்சினர் அங்மனம் அஞ்சிய பலருள் நாயக்கர் என்ற சொல் இருந்த இடத்தில் பெரியார் என்ற சொல்லை முதன் முதலாக சேர்த்து இராமசாமி பெரியார் என அழைத்தவர் நாகர்கோவில் வழக்கறிஞர் திரு பி… சிதம்பரம் ஆவார் என்று கூறுகிறார் இந்த விளக்கத்தினை திருச்சியில் இராமசாமி அவர்கள் தனக்கு உணர்த்தியதாக குறிப்பிடுகிறார் ஈரோடு வெங்கட இராமசாமி நாயக்கர் எனும் இயற்பெயரை கொண்ட இவர் செப்டம்பர் பதினேழு ஆயிரத்து எண்ணூற்றி தமிழ்நாட்டில் உள்ள ஈரோட்டில் பிறந்தார் இவரின் குடும்பத்தினர் தெலுங்கு மொழியை தாய்மொழியாக உடையவர்கள் ஆவர் இவரின் தந்தை வெங்கட்ட நாயக்கர் நாயுடு மிக வசதியான வணிக பின்னணியை கொண்டவர் இவரின் தாயார் மூத்தம்மாள் என்ற இயற்பெயர் கொண்ட சின்னத்தாயம்மாள் ஆவார் இவரின் உடன் பிறந்தோர் கிருஷ்ணசாமி கண்ணம்மா மற்றும் பொன்னுத்தாயி ஆவர் ஆயிரத்து இல் இராமசாமி சுயமரியாதையை வலியுறுத்தும் விதமாக செங்கல்பட்டு மாநாட்டில் தன் பெயரின் பின்வரும் சாதிப்பெயரை நீக்கி அனைவரின் பெயருக்கு பின்னால் வரும் சாதிப்பெயரை நீக்க முன்னுதாரணமாக விளங்கினார் இராமசாமி மூன்று திராவிட மொழிகளான தமிழ் தெலுங்கு கன்னடம் ஆகிய மொழிகளை பேசும் ஆற்றல் பெற்றவராவார் அவரின் தாய்மொழி தெலுங்கு ஆகும் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு வரை மட்டுமே கல்வி பயின்றார் அதன் பின் கல்வியில் நாட்டமில்லாமையால் தந்தையின் வணிக தொழிலை பன்னிரண்டு ஆம் வயது முதல் மேற்கொண்டார் தன் தந்தையின் விருந்தோம்பலில் திளைத்திருந்த வைணவ பண்டிதர் ஒருவரின் அறிவுரைகளை கேட்கும்படி தன் தந்தையால் இராமசாமி பணிக்கப்பட்டிருந்தார் அதன்படி அப்பண்டிதர் அளிக்கும் அறிவுரைகளை மிக ஆர்வமுடன் கேட்டு அவரின் இந்து புராண இலக்கிய உபதேசங்களில் புராண கதைகளில் எழுந்த சந்தேகங்களையும் அவ்விழவியதிலேயே வினவினார் அன்று எழுந்த கருத்து வேற்றுமைகளே பின்னாலில் இந்து எதிர்ப்பு கோட்பாடுகளை மேற்கொள்ள வழிகோளினாமி ராமசாமி பொழுதே சமயம் என்பது அப்பாவி மக்களின் மீது வஞ்சகத்துடன் அவர்களை சுரண்டுவதற்காக போற்றப்பட்ட போர்வையாக போர்த்தப்பட்டுள்ளதை களைய வேண்டுவது தனது தலையாய கடமை என்ற எண்ணத்தையும் மூடநம்பிக்கைகளிலிருந்தும் சமயகுருமார்களிடமிருந்தும் இம்மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்த்து கொண்டார் கிராமசாமியின் பத்தொன்பது வது வயதில் அவருக்கு திருமணம் செய்ய பெற்றோர்களால் நிச்சயித்த வண்ணம் சிறுவயது முதல் திருமணமான இரு வருடங்களில் பெண் மகவை ஈன்றெடுத்தார் அக்குழந்தை ஐந்து மாதங்களிலேயே அவர்களுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு இல் இராமசாமி இந்துக்களின் புனித தலமாக கருதப்படும் காசிக்கு புனித பயணியாக காசி விசுவன் தரிசிக்க சென்றார் அங்கு நடக்கும் மனிதாபிமானமற்ற செயல்கள் பிச்சை எடுத்தல் கங்கை ஆற்றில் மிதக்க விடப்படும் பினங்கள் போன்ற அவலங்களையும் பிராமணர்களின் சுரண்டல்களையும் கண்ணுற்றவரானார் இதனிடையே காசியில் நடந்த ஒரு நிகழ்வு அவரின் எதிர்கால புரட்சிகர சிந்தனைக்கு வித்திட்டது பிரமாணர் அல்லதார் வழங்கும் நிதியில் நடத்தப்படும் ஓர் அன்னசத்திரத்தில் கிராமசாமிக்கு பிரமணர் அல்லாதார் என்ற நிலையில் உணவு வழங்க மறுக்கப்பட்டது இந்நிலை கண்டு மிகவும் வருத்தவமுற்றவரானார் இருப்பினும் பசியின் கொடுமை தாழமாட்டாமல் பிராமணர் போல் பூனூல் அணிந்து வலிந்து தன்னை ஒரு பிராமணர் என்று கூறி உள்நுடைய முயன்றார் ஆனால் அவர் மீசை அவரை காட்டி கொடுத்து விட்டது பிராமணர் யாரும் இந்து இவ்வளவு பெரிய மீசை வைத்திருப்பதில்லை என்று கோயில் காவலாளியால் வலிந்து தள்ளப்பட்டு வீதியில் விழுந்தார் பசித்தாளாமல் வீதியின் குப்பை தொட்டியில் விழும் எச்சில் இலைகளின் உணவுகளை வேறு வழியில்லாமல் உண்டு பசியை போக்கிக் கொண்டார் பிரமணரல்லாதார் கட்டிய அன்னசத்திரத்தில் பிரமணர் அல்லாதாருக்கு உணவு வழங்க பிராமணர்களால் மறுக்கப்படுகின்றதே என்ற நிலைமையை எண்ணி வருந்தினார் இந்து சமயத்தின் வேற்றுமை காணும் வருண ஏற்றதாழ்வு உணர்வினை எதிர்க்கும் நோக்கத்தை அன்றே புனிதமான காசியில் தன்மனதில் இருத்தி கொண்டார் அதன் விளைவாக அதுவரை இறைப்பற்றுள்ளவராக இருந்த இராமசாமி காசி யாத்திரைக்கு பின் தன்னை ஒரு இறைமறுப்பாளராக மாற்றிக்கொண்டார் ராமசாமி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது ஆம் ஆண்டு தனது வணிக தொழிலை நிறுத்திவிட்டு காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் இணைவதற்கு முன் வகித்து வந்த அனைத்து பொதுப்பதவிகளையும் விட்டு விலகினார் அவர் வகித்து வந்த முக்கிய பதவியான ஈரோடு நகராட்சி தலைவர் பதவியைத் துறந்தது மட்டுமில்லாது தன்னை முழுமனத்துடன் காங்கிரசு பேரியக்கத்துக்காக ஒப்படைத்துக் கொண்டார் காந்தியின் கதர் ஆடையை அவரும் கொண்டது மட்டுமில்லாமல் பிறரையும் உடுத்தும்படி செய்தார் கள்ளுக் கடைகளை மூட வலியுறுத்தி மறியல் செய்தார் வெளிநாட்டு துணிவகைகளை விற்பனை செய்யும் வணிகர்களுக்கு எதிராக மறியல்கள் நடத்தினார் தீண்டாமையை வேறறுக்க பெரும்பாடுபட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஈரோடு கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டமைக்காக இராமசாமி சிறை தண்டனை பெற்றார் அம்மறியலில் அவரும் அவர் துணைவி நாகம்மையார் மற்றும் அவர் தமக்கையாரும் கலந்து கொண்டனர் இதன் பலனாக அன்றைய ஆங்கில அரசு நிர்வாகத்தினர் உடனடியாக பணிந்தனர் மீண்டும் ஒத்துழையாமை மற்றும் மிதமாக மது குடித்தல் சட்டங்களை எதிர்த்து மறியல் செய்தது ஆகியவற்றால் கைது செய்யப்பட்டார் தமிழ்நாடு அரச ராமசாமி நினைவை போற்றும் வகையில் அவர் வாழ்ந்த ஈரோடு இல்லத்தை பெரியார் அண்ணா நினைவு இல்லமாக்கியுள்ளது இங்கு இராமசாமியின் மர்பளவு சிலை அமைக்கப்பட்டுள்ளது அவரின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்படங்கள் கண்காட்சியாக வைக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலத்தில் அவர் போராட்டம் நடத்திய வைக்கும் இடத்தில் தந்தை பெரியார் நினைவகம் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு இராமசாமி அவர்களின் உட்கார்ந்த நிலையிலான நான்கு அடி உயர திருவுருவச்சிலை அமைக்கப்பட்டுள்ளது சுமார் பேர்கள் அமரக்கூடிய அளவிலான திறந்தவெளி அரங்கம் உள்ளது நூல் நிலையம் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து ஆம் ஆண்டு எம் ஜி தலைமையிலான அரசு நாவலர் நெடுஞ்செழியன் தலைமையில் குழு அமைத்து சுந்தரவடி வேலுவை இராமசாமி வாழ்க்கை வரலாற்றை சிறுவர்களுக்காக எழுத ஆயிரம் பக்க அளவிலான நூலாக அவரும் எழுதி அவை எக்காரணம் கொண்டோ வெளிவரவில்லை கேரளாவில் உள்ள வைக்கம் எனும் சிறிய நகர் திருவாங்கூர் சமத்தானத்தில் உள்ளது கேரள வழக்கப்படி அரிசன மக்கள் என்றழைக்கப்படும் தலித் மக்களும் ஈழவர்களும் கோயிலுக்குள் நுழையவும் கோயில் வீதிகளில் நடக்கவும் தடை விதிக்கப்பட்டிருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு சாதி எதிர்ப்புகள் வலுத்திருந்த சமயமாதலால் சாதி எதிர்ப்பு என்ற சத்தியாகிரகம் போராட்டத்தை காந்திய வழியில் நடத்த வைக்கம் சிறந்த இடமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது வைக்கம் போராட்டம் கேரள சீர்திருத்தவாதியும் நாராயணகுருவின் இயக்கத்தை சேர்ந்தவருமான டி கே மாதவன் அவர்களால் முன்னெடுக்கப்பட்டது அவர் காங்கிரசில் தீவிரமாக செயல்பட்டு வந்தார் வைக்கம் போராட்டத்திற்கு முப்பதாண்டு கால வரலாறு உண்டு டி கே மாதவன் காங்கிரசு வேட்பாளராக போட்டியிட்டு திருவிதாங்கூர் சட்டசபை உறுப்பினராக ஆனதும் அந்த போராட்டத்தை மீண்டும் ஆரம்பித்தார் அன்னி பெசண்டின் உதவியையும் பின்னர் காந்தியின் உதவியையும் நாடினார் போராட்டத்தை காந்தியின் வழிகாட்டலுடன் சத்தியாக்கிரகம் அறப்போராட்டமாக முன்னெடுத்தார் நாடெங்கிலும் இருந்து காங்கிரஸ் தலைவர்களும் தொண்டர்களும் அதில் பங்கு கொண்டார்கள் வினோபா பாவே அதில் பங்கெடுப்பதற்காக வந்தார் கேரளத்தில் காங்கிரஸ் தலைவர்களாக இருந்த கேளப்பன் கோபாலன் போன்றவர்களும் பங்கெடுத்தார்கள் தமிழகத்தில் இருந்து ஈவேரா அவர்களும் கோவை ஐயாமுத்து அவர்களும் எம் வி நாயுடு அவர்களும் பங்கெடுத்தார்கள் போராட்டத்தில் ஈவேரா முக்கியமான பங்கு வகித்து சிறை சென்றார் ஈவேரா அந்த போரில் பங்கெடுத்தது சில மாதங்கள் மட்டுமே ஆனால் வைக்கம் போராட்டம் மேலும் பல மாதங்கள் நீடித்தது ஏப்ரல் பதினான்கு அன்று இராமசாமி அவரின் துணைவியார் நாகம்மாளுடன் வைக்கம் வந்து போராட்டத்தில் கலந்து இருவரும் கைது செய்யப்பட்டு தனித்தனி சிறையில் அடைக்கப்பட்டனர் காந்தியின் அறிவுறுத்தலின்படி இப்போராட்டத்தில் கேரளாவை சாரதாவர்கள் சமயம் சாராதவர்கள் கலந்து கொள்ளவில்லை இராமசாமி கைது செய்யப்பட்ட போதிலும் இராமசாமியின் தொண்டர்கள் கைவிடாது போராட்டத்தை தொடர்ந்ததால் இச்சட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது அது முதல் இராமசாமி வைக்கம் வீரர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படலானார் விடுதலைக்கான பல போராட்டத்தில் கலந்து கொண்ட இராமசாமிக்கு கிடைக்காத பெயரும் புகழும் இப்போராட்டத்தின் மூலம் கிடைத்தது என்றும் காந்தி அரிசன மக்களுக்கு ஆதரவாக எந்த போராட்டத்தையும் முன்னெடுத்து நடத்தவில்லை என்றும் இக்கட்டுரையாளர் குறிப்பிடுகிறார் நடுவே போராட்டம் வலுவிழந்த போது காந்தியும் ஸ்ரீ நாராயணகுருவும் நேரில் வந்து போராட்டத்தில் பங்கு கொண்டார்கள் கேரளத்தில் மாபெரும் சமூக சக்தியாக விளங்கிய நாராயணகுரு பங்கெடுத்து நடத்திய ஒரே போராட்டம் இதுவே கடைசியில் வெற்றி ஈட்டியது அமைதி ஒப்பந்தத்தில் காந்தி சார்பில் தேவதியும்ழு சார்பில் ராஜாஜியும் கையெழுத்திட்டனர் பின்னர் இப்போராட்டம் அனைத்து கேரள கோயில்களுக்கும் முன்னெடுக்கப்பட்டது அதன் பின்னர் இந்தியா ஆலய பிரவேச இயக்கமாக காந்தியால் கொண்டு செல்லப்பட்டது கிராமசாமி மற்றும் அவரின் தொண்டர்கள் தொடர்ந்து நெடுங்காலமாக அரசாங்கத்தினரிடம் சமுதாய ஏற்ற தாழ்வுகளை நீக்க கோரி முனைப்புடன் செயல்பட்டு வந்தனர் பலர் இந்தியாவின் விடுதலைக்காக போராடி வந்தபொழுதிலும் இவர்கள் சமூக விடுதலைக்காக போராடி வந்தனர் சுயமரியாதை இயக்கம் தொடக்கத்தில் பிராமணர் தாம் பழம்பெறும் திராவிடர்கள் என்ற பெருமையுடன் வாழவும் அதை உணரவும் நாம் யாருக்கும் அடிமையில்லை என்ற உணர்வை அவர்களுக்கு ஊட்டவும் உருவாக்கப்பட்டது சுயமரியாதை ஏலனத்திற்கு மூட பழக்க வழக்கங்களையும் பரம்பரை வழக்கங்களையும் பின்பற்றப்படுவதை தொடர்ந்து எதிர்க்கும் நிலையை எடுத்தது மக்களை அறிவின்மையிலிருந்து மீட்டெடுக்கவும் தெளிவுடையவர்களாக மாற்றவும் இதன் கொள்கைகள் வழிவகை செய்தன பகுத்தறிவு சிந்தனையுடன் மக்களின் செயல்பாடுகள் இருக்க வலியுறுத்தின பகுத்தறிவாளர்கள் பின்பற்றப்பட வேண்டிய கடமைகளாக பலவற்றை இவ்வியக்கம் வலியுறுத்தியது சுயமரியாதையாளர்கள் பிரமாண புரோகிதர் இல்லா சமயச்சடங்கில்லா திருமணங்கள் நடைபெற வலியுறுத்தினர் ஆனும் பெண்ணும் சமம் அவர்கள் வேறுபாடின்றி சரிநிகர் சமமாக வாழும் முறையை வலியுறுத்தியது சாதி மறுப்பு திருமணத்தையும் கைம்பெண் திருமணத்தையும் ஊக்கப்படுத்தியது அளவில்லா குழந்தைகள் பெறுவதை தடுத்து குடும்ப கட்டுப்பாட்டை ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது களிலேயே வலியுறுத்தியது கோயில்களில் சட்டத்திற்கு புறம்பாக பின்பற்றப்படும் தேவதாசி முறையையும் பெண்களை கோயில் தாசிகளாக பொது மகளிராக ஆக்கி அடிமைப்படுத்தும் முறை குழந்தை திருமணத்தையும் தடை செய்தது இதனினும் முக்கிய கொள்கையாக அரசு நிர்வாக பணி கல்வி இவற்றில் இடஒதுக்கீடு முரையை கடைபிடிக்க மதராஸ் அரசு நிர்வாகத்தை தமிழ்நாடு உட்பட ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி வலியுறுத்தியது இந்த பரப்புரை மற்றும் தத்துவங்களை முழுநேர செயல்பாடுகளாக இராமசாமி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து இலிருந்து வந்தார் இதை பரப்புவதற்கு ஏதுவாக குடியரசு நாளிதழை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முதல் துவக்கினார் ஆங்கிலத்தில் என்ற நாளிதழ் மூலம் ஆங்கிலம் மட்டுமே தெரிந்த மக்களுக்காக பிரசாரம் செய்தார் சுயமரியாதை இயக்கம் வெகு வேகமாக மக்களிடையே வளர்ந்தது மக்களின் ஆதரவையும் நீதிக்கட்சி தலைவர்களின் மூலமாக பெற்றது ஆயிரத்து இல் சுயமரியாதையாளர்கள் மாநாடு பட்டுக்கோட்டையில் குருசாமி மேற்பார்வையில் மதராஸ் இராசதானி சார்பில் நடைபெற்றது சுயமரியாதையாளர்களின் தலைமையேக்கே வி அழகிரிசாமி ஏற்றார் இம்மாநாட்டைத் தொடர்ந்து அன்றைய மதராஸ் இராசதானியின் பல மாவட்டங்களில் சுயமரியாதையாளர்களின் கூட்டங்கள் நடைபெற்றன இதற்கான பயிற்சி பட்டறையாக பயிற்சிக் களமாக ஈரோடு மாநகரம் செயல்பட்டது இதன் நோக்கம் சமுதாய மறுமலர்ச்சிக்காக மட்டுமில்லாமல் சமுதாய புரட்சிக்காகவும் இதன் மூலம் விழிப்புணர்வு பெற்ற புதிய சமுதாயத்தை உருவாக்கவும் வழி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது இல் முதல் வெளிநாட்டு பயணமாக மலேயா தமிழர்களின் அழைப்பை ஏற்று மனைவி நாகம்மாளுடன் கப்பலில் ஏறி மலேயா சென்றார் அங்கு சுமார் ஐம்பதாயிரம் மக்களுக்கு மேற்பட்டு திரண்டு வரவேற்ற மக்களிடையே சுயமரியாதை கருத்துக்களை விளக்கி பேசினார் மலாக்கா கோலாலம்பூர் கங்கைப்பட்டாணி போன்ற இடங்களிலும் சென்று தமது கொள்கைகளை விளக்கி உரையாற்றினார் பின் சிங்கப்பூரில் சிங்கப்பூர் தமிழர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டுவிட்டு டிசம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்று இல் சகமரியாதையாளர்களான எஸ் ராமநாதன் மற்றும் ஈரோடு ராமுவுடன் ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார் எகித்து கிரீஸ் துருக்கி ரஷ்யா ஜெர்மனி இங்கிலாந்து ஸ்பெயின் பிரான்ஸ் மற்றும் போர்ச்சுகல் நாடுகளுக்கு மூன்று மாதம் வரை பயணம் மேற்கொண்டார் இந்த பயணங்களின் முடிவில் இந்தியா திரும்பும் வழியில் இலங்கைக்கும் பயணம் செய்த பின்பர் ஒன்று அன்று இந்தியா திரும்பினார் இச்சுற்றுப் பயணங்கள் இராமசாமியின் சுயமரியாதை கொள்கைகளுக்கு மேலும் மெருகூட்டி அவற்றின் செயல்பாடுகளை மேலும் வலுவடைய செய்தன ரஷ்யாவின் பொது உடைமை கொள்கை அதாவது கம்யூனிசம் இவருடைய கொள்கையை ஒத்ததாகவே இருந்தது பலவிடங்களில் இராமசாமியின் கருத்துக்கள் மார்க்சியத்தின் சமூக பொருளாதார கருத்துக்களுடன் ஒத்துப்போவதாக இருந்தது ஆனால் தனியார் முதலாளித்துவத்தை முற்றிலும் ஒழிப்பதில் உடன்பாடில்லை இராமசாமி திரும்பியதும் உடனே மார்க்சிய தலைவர் எம் சிங்காரவேலு செட்டியாருடன் சமூக அரசியல் கூட்டணியை ஏற்படுத்தி இதன் மூலம் ராமசாமியின் கொள்கை சோசலிசத்துடன் கூடிய சுயமரியாதை கொள்கையாக மாறிற்று இதனால் தமிழகத்தில் பெரும் வளர்ச்சியையும் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தையும் உருவாக்கிட இதுவே காரணமாயிற்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து சக்கரவர்த்தி ராஜகோபால் ஆச்சாரியார் மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சரானார் அவரின் ஆட்சி காலத்தில் இந்தி கட்டாய மொழியாக பள்ளிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டது இது இந்தி எதிர்ப்பு போராட்டமாக வெடித்தது நீதி கட்சியை சார்ந்தவர்களான சர் ஏ டி பன்னீர்செல்வம் மற்றும் இராமசாமி இப்போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தனர் இப்போராட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு இல் பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் ராஜாஜி அரசால் அடைக்கப்பட்டவுடன் முடிவுற்றது அதே வருடம் தமிழ்நாடு தமிழருக்கே என்றே முழக்கமும் ஊரெங்கும் முழங்கியது கிராமசாமி பள்ளிகளில் இந்தி திணிக்கப்படுவதை எதிர்த்து அவர் இவ்வாறு முழக்கமிட்டார் இது ஆரியர்கள் திராவிடர்களின் பண்பாடுகளை ஊடுருவி சிதைக்க திட்டமிடும் அபாயகரமான தந்திர செயல் என குறிப்பிட்டார் ஏற்றுக்கொள்வது இந்தி பேசும் வட இந்தியர்களிடமிருந்து தமிழர்களை பிரித்து அவர்களை இரண்டாம் தர குடிமக்களாக்க வழிவகுத்துவிடும் இந்தி தமிழர்களின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துவது மட்டுமில்லாமல் அவர்கள் நெடுங்காலமாக பாதுகாத்து வரும் பண்பாட்டையும் சிதைத்துவிடும் தமிழை இனிமேல் பயன்படுத்த முடியாத நிலைக்கு தமிழர்கள் தள்ளப்பட்டு விடுவார்கள் என்று இராமசாமி வலியுறுத்தினார் தொடர்ந்து இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து மற்றும் ஆயிரத்து ஆம் ஆண்டுகளில் நடந்தன தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற அரசியல் கட்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு துவக்கப்பட்டது பிராமணர்களுக்கு எதிராகவும் அவர்களின் பொருளாதார மற்றும் அரசியல் ஆதிக்கத்திற்கு எதிராகவும் துவக்கப்பட்டது இக்கட்சியே பின்னாளில் நீதி கட்சி என பெயர் மாற்றம் பெற்றது பிராமணர் அல்லாதவர்களின் சமூக நீதி காத்திடவும் அவர்களின் கல்வி அரசு அதிகாரத்தில் பங்கெடுப்பு போன்றவற்றை வலியுறுத்துவதற்காகவும் உருவாக்கப்பட்டது அக்கட்சி பிராமணர் அல்லாதாரை ஒடுக்க பிராமணர்கள் பின்பற்றி வந்த வர்ணாசிரம தத்துவத்தை முற்றிலும் எதிர்த்தது ஆயிரத்து இல் இந்தி கட்டாய பாடமாக மதராஸ் மாகாண பள்ளிகளில் அரசால் திணிக்கப்பட்ட தனது எதிர்ப்பை நீதி கட்சியின் மூலம் வெளிப்படுத்தினார் ஆயிரத்து ஆம் ஆண்டிற்கு பிறகு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் விளைவாக திராவிட இயக்கத்திற்கு கணிசமான மானவர்களின் ஆதரவு கிட்டியது பின்னாட்களில் இந்தி எதிர்ப்பு தமிழக அரசியலில் பெரும் பங்கு வகித்தது இந்தியை ஏற்றுக்கொள்வதால் தமிழர்கள் அடிமைப்படுவார்கள் என்ற காரணத்தால் முற்றிலும் எதிர்க்கப்பட்டது நீதி கட்சிக்கு மிகுதியான மக்களாதரவு இல்லாததினால் மிகவும் நலிவடைந்திருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இல் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தினால் சிறை வைக்கப்பட்டிருந்த இராமசாமி விடுதலையானதும் அக்கட்சி தலைவர் பொறுப்பை ஏற்றார் அவரின் தலைமையில் கட்சி சிறப்புடன் வளர்ச்சி கண்டது இருப்பினும் கட்சியின் பெரும்பாலான பொதுக்குழு உறுப்பினர்கள் கல்வியறிவு பெற்றவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் இருந்தமையால் பலர் இராமசாமியின் தலைமையின் கீழ் ஈடுபட மனமில்லாமல் கட்சியிலிருந்து விலகினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு இல்லை நீதிக்கட்சி தலைவராக இராமசாமி முன்னின்று நடத்திய நீரணியில் திராவிடர் கழகம் என இராமசாமியால் பெயர் மாற்றப்பட்டு அன்று முதல் திராவிடர் கழகம் என அழைக்கப்பட்டது இருப்பினும் இராமசாமி நீதிக்கட்சியை திராவிடர் கழகம் என பெயர் மாற்றியதற்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்து மாற்று அணி நீதிக்கட்சியின் நீண்ட அனுபவமுள்ளவரான டி ராஜன் தலைமையில் துவக்கப்பட்டு ஆயிரத்து வரை அம்மாற்று அணி செயல்பட்டது திராவிடர் கழகத்தின் கொள்கை நகர மக்களிடமும் மாணவ சமுதாயத்தினரிடமும் வெகு விரைவாக பரவியது இக்கட்சியின் கொள்கைகளும் இதன் சார்ந்த செய்திகளும் வெகு விரைவிலேயே கிராமத்தினரிடமும் பரவியது பார்ப்பன புரோகிதர்களின் அடையாளங்களான இந்தி மற்றும் சமய சடங்குகள் தமிழ் பண்பாட்டுக்கு விரோதமானவை என அடையாளம் காணப்பட்டு விலக்கி வைக்கப்பட்டன அவ்வடையாளங்களின் பாதுகாவலர்களாக விளங்கும் பார்ப்பனர்கள் இந்நிலையை எதிர்த்து வாய்மொழி தாக்குதல்களை தொடுக்கலாயினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது முதல் திராவிடர் கழகம் தங்களை மூடநம்பிக்கை எதிர்ப்பாளர்களாகவும் சமூகத்தில் அடையாளப்படுத்தும் வகையில் செயல்படலாயினர் திராவிடர் கழகம் தலித்துக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் தீண்டாமையை மிக தீவிரமாக எதிர்ப்பதிலும் ஒழிப்பதிலும் முனைப்புடன் செயல்பட்டது பெண்கள் உரிமை பெண் கல்வி பெண்களின் விருப்ப திருமணம் கைம்பெண் திருமணம் ஆதரவற்றோர் மற்றும் கருணை இல்லங்கள் இவைகளில் தனிக்கவனம் செலுத்தினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஒன்பது இராமசாமியின் தலைமை தலபதியான காஞ்சிபுரம் நடராசன் அண்ணாதுரை இராமசாமியிடமிருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் தி என்ற தனி கட்சியை ஆரம்பித்தார் இந்த பிரிவுக்கு இராமசாமி மற்றும் அண்ணாதுரையிடம் நிலவிய இருவேறு கருத்துக்களே காரணம் என கூறப்படுகின்றது இராமசாமி திராவிட நாடு அல்லது தனித்தமிழ்நாடு கோரிக்கையை முன்வைத்தார் ஆனால் அண்ணாதுரை தெல்லி இணைக்கமாக இருந்து கொண்டு கூடுதல் அதிகாரங்களை கொண்ட மாநில சுயாட்சியை பெறுவதில் அக்கறை காட்டினார் அவர்கள் கட்சியினர் தேர்தலில் போட்டியிடுவதை விரும்பினர் இராமசாமி தன்னுடைய கட்சியின் இலட்சியங்களாகவும் தனது இலட்சியங்களாகவும் முன்னிறுத்திய சமுதாய மறுமலர்ச்சி சமுதாய விழிப்புணர்வு மூடநம்பிக்கை ஒழிப்பு கடவுள் மறுப்பு போன்றவற்றை அரசியல் காரணங்களுக்காக விட்டு கொடுக்க விரும்பவில்லை ஆகையால் ராமசாமி தனது கட்சியை அரசியல் கட்சியாக மாற்ற விருப்பமில்லை என்பதை அவரின் கட்சியின் அதிருப்தியடைந்த தொண்டர்களிடமும் உறுப்பினர்களிடமும் தெரிவித்து அவர்களை சமாதானப்படுத்தினார் இராமசாமியிடமிருந்து போகும் தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள் ஜூலை ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு அன்று இராமசாமி மணியம்மையாரை மறுமணம் புரிந்ததை காரணம் காட்டி கட்சியிலிருந்து அண்ணாதுரை தலைமையில் விலகினர் இராமசாமி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு முழுமையாக ஆதரித்தார் அத்தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது திராவிடர் முன்னேற்ற கழகம் 15 இடங்களை பிடித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து சென்னை மெரினாவில் இந்து கடவுளான ராமரின் உருவப்படம் எரிப்பு போராட்டத்தை நடத்திய இராமசாமிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தபி கக்கன் அவர்களால் கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இராமசாமி அப்போராட்டத்தினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு இராமசாமி மற்றும் அவரது பெங்களூரில் நடைபெற்ற மொழி மாநாட்டில் கலந்து கொண்டனர் அம்மாநாட்டில் இராமசாமி ஆங்கிலத்தை இந்திக்கு மாற்றுதலான அலுவலக மொழியாக அரசாங்கத்திடம் வலியுறுத்தி பெற்றுக் வலியுறுத்தினார் ஆயிரத்து இல் இராமசாமி தனது கட்சியான திராவிடர் கழகத்தின் புதிய பொதுச் செயலாளராகி வீரமணியை முழு நேரமும் கட்சி பொறுப்பை கவனிக்கும் விதத்தில் நியமித்தார் ஐந்தாண்டுகளுக்கு பிறகு வட இந்தியா சுற்றுப்பயணம் மூலம் சாதியங்களை ஒழிக்க பிரச்சாரம் மேற்கொண்டார் அவரின் இறுதி கால நெருக்கத்தில் அவருக்கு யுனெஸ்கோ விருது இந்திய கல்வி அமைச்சர் திரிகுணா சென் அவர்களால் சென்னையில் ஜூன் இருபத்தி தொள்ளாயிரத்து எ வழங்கப்பட்டது கிராமசாமியின் கடைசி கூட்டம் சென்னை தியாகராய நகரில் டிசம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அன்று அவர் கலந்து கொண்ட கூட்டமாகும் அக்கூட்டத்தில் சமுதாயத்தில் சாதி முறையையும் எழுநிலையையும் ஒழித்துக்கட்ட திராவிடர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வேண்டும் என்ற முழக்கமிட்டு முடித்துக் கொண்டார் அதுவே அவரின் கடைசி பேச்சு ஆகும் குடலிறக்க நோயினால் பெரும் அவதியுற்ற இராமசாமி வேலூர் சி எம் சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் உலகின் மாபெரும் சுயசிந்தனையாளரும் உறுதியான பகுத்தறிவு சிற்பி என அனைவராலும் போற்றப்பட்ட இராமசாமி சிகிச்சை பலனின்றி டிசம்பர் இருபத்தி நான்கு அன்று தனது தொன்னூற்றி ஆம் வயதில் இயற்கை எய்தினார் இராமசாமி இந்து மத மூடநம்பிக்கைகளையும் பிராமணியாசம் இராமாயணத்தையும் எதிர்த்தார் விமர்சிக்கவில்லை சுதந்திர போராட்ட வீரரும் கவிஞருமான பாரதியாரை கிருக்கன் பாரதி என்று குறிப்பிடுகின்றார் பெண்ணடிமை தனத்தை வலியுறுத்தும் நூல் என்றும் விபசாரத்தில் ஆரம்பித்து பத்தினித்தனத்தில் வளர்ந்து முட்டாள்தனத்தில் மூடநம்பிக்கையில் முடிந்த பொக்கிஷம் என்றும் இராமசாமி சிலப்பதிகாரத்தை விமர்சித்தார் தமிழ்நாடு அரசு ராமசாமி நினைவை போற்றும் வகையில் அவர் வாழ்ந்த ஈரோடு பெரியார் அண்ணா நினைவு இல்லமாக்கியுள்ளது இங்கு இராமசாமியின் மரபளவு சிலை அமைக்கப்பட்டுள்ளது அவரின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்படங்கள் கண்காட்சியாக வைக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலத்தில் அவர் போராட்டம் நடத்திய வைக்கும் இடத்தில் தந்தை பெரியார் நினைவகம் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு இராமசாமி அவர்களின் உட்கார்ந்த நிலையிலான நான்கு அடி உயர திருவுருவச்சிலை அமைக்கப்பட்டுள்ளது சுமார் நானூறு பேர்கள் அமரக்கூடிய அளவிலான திறந்தவெளி அரங்கம் உள்ளது நூல் நிலையம் உள்ளது ஆயிரத்து ஆம் ஆண்டு எம் ஜி அரசு நாவலர் நெடுஞ்செழியன் தலைமையில் குழு அமைத்து சுந்தரவடி வேலுவை இராமசாமி வாழ்க்கை வரலாற்றை சிறுவர்களுக்காக எழுதப்பணித்தது ஆயிரம் பக்க அளவிலான நூலாக அவரும் எழுதி தந்த பின்னரும் அவை எக்காரணம் கொண்டோ வெளிவரவில்லை